முனமே இனி பிறப்போம் என்றும் இந்த முறை இனியான் பிறந்த பொழுதே பிறவாத பெருமையுடைய பிஞகனை அறிந்து அவள பிற பிறப்பை அறுத்து விடுவோம் அவன் அருளால் செறிந்தே புறவன் திருவடியை திகழ்ந்தவேதாக முன் முனமே இறந்தே முன் ஏ தெரிய பிறவையில் இனி பிறப்பும் இப்போ கர்ப்பவாசம் பண்ணிக்கொண்டிருக்கிறோம் இப்பிறகுத்தான் போகிறோம் என்றும் இந்த முறை இனியான் என்றும் இந்த நினைவு கொண்டிருக்கிற அந்த குழந்தையானது இனி இனிமேலே என் பிறந்த பிறந்த அதே சமயத்தில் பிறவாத பெருமையுடைய பின்னகனை பிறவாத பெருமையுடைய யாரே ஈஸ்வரன் தான் அத்தகைய அறிந்தே நாம் நினைத்து கொண்டு தெரிந்து கொண்டு அவ்வளோ பிறப்பு இறப்பை அறுத்து அந்த துக்கம் கொடுக்கக்கூடிய கர்ப்பவாச கர்ப்பத்தினாலே பிறக்கும்போது அஞ்சு துன்பமும் சொல்லப்பட்ட வெளியில திதிக்கள் வரக்கூடிய துன்பங்கள் அந்த அவள பிற பிறப்பை அந்த பிஞ்சகன் ஆகிய சேவனாளர்களால் அறுத்திவிடுவோம் என்ன செய்யணும் குறவன் திருவழியை அடையணும் அழஞ்சாக திகழ்ந்த வேதாகம் தெருள் செறிந்தே அ குறுவனுடைய சேர்க்கையினால வேதாகமம் வேதாகம்கிறனா திருண்டே திருண்டுனால் விசாரம் செய் அடைவோம் அதுதான் க அடிப்படையாக இருக்கும் அதனால் அவன் அருள் கிடைக்கும்போது தெரிந்தே குறவன் திருவழியை திகழ்ந்த வேதாகமும் திருண்டு அவள பிறப்பரப்பை அறுத்து விடுவோம் பண்ணும் ஆகவே அவள பிறப்பரப்பை அழுத்துகிறது பவான் அருள் பெற்று குருவநாதர் வேதன் ஆகவன் இவர்களுடைய துணை கொண்டு மறுப்போம் என்று அது நினைக்கிட்டே இருக்கான் அதான் மறந்து போறது சுகர மறக்கலே என்பது இந்த பாட்டில் சொல்றார் ஆகவே துறவு அடைகிறது அப்படிங்கிறது வயது கட்டுப்பாடு என்பதற்கு இனி அடுத்த ரெண்டு பாட்டில் சொல்றார் குருவபுராணே இயங்கிவை பிறந்து வரும் யாவையவை எண்ணில் புராணத்தில் கிரம சன்னியாசி சொல்லப்பட்டு இருக்கு அது மாறி வரும் இங்கு இவை பரந்து வரும் இந்த உலகத்தின் கண்ணே சன்னியாசிக்கிரமமானது மாறி வரும் அவை யாவை அது எப்படி என்று கேட்டால் கோங்கமுலை மாதரு கூடுவதன் உள்ளம் அதாவது கல்யாணம் செய்து கொள்ளாத முதல் உயர் கம்பீரமான மேற்கொள்ளலாம் மேற்கொள்ளும் போது அதுக்கு விதி உண்டு நியாயம் சொல்றார் என்னது தீங்கு எரி மெய்ஞான நெறி சிந்தனைகளை பெற்றால் ஓங்கிய சன்னாசி என உற்றிடம் ஆமால் தீங்கு எரி அஞ்ஞானம் அதனால் அவங்க துக்கம் உண்டாகிறது அந்த துக்கம் வீசிக்கொண்டிருக்கின்ற தீமையே செய்து கொண்டிருக்கின்ற அந்த அஞ்ஞானத்தை போக்கக்கூடிய மெஞ்ஞானரி சிந்தனை பெற்றால் தத்துவஞானமானது அடைய வேண்டும் வீசா சன்னியாசம் என்ற ஒரு திடம் இருக்குமையானால் கிரமம் கிடையாது கொங்கமலையை மாதருடு கூடுவதன் முன்ன ஓங்கிய சன்னியாசி என ஆமாம் ஆகும் அவர் இது மாறுதலான நிலை சொல்றார் இப்போ பிரம்மச்சார் போலாம் அர்த்தம் இன்னும் சொல்றார் என்றும் இல்லறமுயன்று கடன் மூன்று மனிதால் அல்லலரமே எம்எதி யாகி அமர் இருப்பார் முல்லை நிறை மாதர்கடி முற்றிய தினத்தின் ஒல்லையதி யாகி உணர் உற்றிடலும் ஆமால் இப்போ இல்லறத்திலிருந்து போலாமா அதுவும் போலாங்கிறார் இல்லறம் உயர்ந்து கடன் மூன்று மிதி இருந்தால் இல்லத்தில் இருந்து கடலில் கொடுக்குறார் மூணு கடன் இருக்கான் இல்லத்தானுக்கு இல்வாளான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாட்டி இல்லத்தோணே என்ன என்ன மூன்று கடன் பிரமச்சரியும் வானப்பருத்தம் சன்னியாசி மூல உயிர்களுக்கு கொடுக்கணுமா இதுதான் ஆசிரம விதிப்பட்டு கொடுக்கறது அப்புறம் இல்லறத்தில் உள்ள கடன்கள் என்ன குடும்பங்கள் மனை மக்கள் இதுக்கெல்லாம் செய்ய வேண்டிய சேவைகள் அதுதான் கடன்கள் இப்படி கடன்கள் எல்லாம் அவர்களுக்கு தீர்ந்து விட்டால் அவர் சன்னியாசிக்கு போடாமல் ஒரு எச்சம் உண்டாகும் அப்போது அல்லலரை மிகவும் எதியாகி அமர் இருப்பார் இந்த கடன்களில் இருந்து விடுபட்டு ஒரு வானப்பிரசமும் அல்லது நேராக சன்னியாசமும் போகலாம் போகலாம் மூன்றாவது முல்லை மாதர்கடி முற்றிய தினத்தில் ஒல்லை எதி யாகி உணர்வு உற்றிடலும் ஆமாம் முல்லை மாதர் அந்த கல்யாண பணிகிறான் சின்ன வயசுமா பெண்ண இளமையிலேயே கல்யாணம் பண்ண அன்னைக்கு கூட போகலாம்னு சொன்னார் கல்யாணம் பண்ண அன்னைக்கு போகலாம் கல்யாணம் பண்ணாமே போகலாம் பிரம்மச்சரியாகவும் போகலாம் கல்யாணம் பண்ணி முடிந்து எல்லா கடல்களும் தீர்த்துட்டு போகலாம் கல்யாணம் பண்ண உடனே கடை என்ன அது கூட கவலை இல்லை போகலாம்ங்கிறார் ராமதாஸ் சிவாஜிக்கு அதில் இருந்தார் கல்யாணம் எல்லாம் ஆர்வம் அவள் வேணாம் சொன்னார் அவங்க அம்மா அவன் பண்ணது அப்பா கல்யாணம் பார்த்துட்டாவது நான் போயிடுறேன்ப்பா ஒன்று ஆசையாக இருக்கு வற்புறுத்தவங்க தான் அப்புறம் சரி என்ன பண்ண தாயி சமான் பண்ணும் சரி ஒத்துக்கிட்டாரான் தலை இப்போ தான் இருந்தார் சம்மதிப்பே நினச்சிக்கிட்டாங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு பேர் எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு ஒரு கடனி தாலி கட்டும் போதில் திற போட்டுவாங்களாம் போட்டு சவாதான் ஜாக்கிரதையாக இருந்தோ நிதானமாக அர்த்தம் சவாதான் சவாதான் மூணு மாதிரி சொன்னாங்களாம் அப்போ தான் ஏன் இப்போ ஜாகிரதா சொல்கிறாங்கப்பா நான் ஜாகிரதாக போயிடுவோன்னு ஒடியே போயிட்டாரா நீ நான் போய்ட்டா பின்னாடி போடுறாங்களா அதை அப்படி இப்படி போய் தந்துட்டு போய் காலி போயே வச்சுருக்கேன் போய்யா போயிட்டாரா அவர் போய் அப்படியே எங்கேயும் போகிறாலும் தெரியாமல் தவம் பண்ணி அப்புறம் கொஞ்சம் நாள் கழிஞ்சு அவருக்கு தெரிஞ்சுதான் இங்கே இருக்காரு பெரிய ஞானி அவர் சிவாஜியாக குருநாதராக இருந்தார் அடிப்பட்ட சாமர்த்தியம் உள்ளவர் உள்ளவர் பாருங்கள் அப்போ கூட போகலாம்னு சொல்லுவார் தாலுக்கட்டில் இன்னும் சாவதான பண்ணி போயிட்டார் இவர் சதாசிய பிறவை வந்தால் தாலி கட்டினார் பாலிய திருமணம் அவங்க அது சடங்கு ஆகாத முதல்ல வீட்டிலேருந்து அனுப்ப மாட்டாங்க அவங்க கல்யாணம் பண்ணி பண்ணி விட்டுருவாங்க வச்சிருவாங்க அந்த காலத்து பழக்கம் இல்லை ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷத்துக்கு முதல்ல இப்படி இருந்த முப்பத்துலேருந்து முப்பத்து கிட்டத்தட்ட எண்பத்தொன்று ஆச்சு இந்த பாலிய திருமண தடைச்சட்டம் வந்து அப்போது அது வரையும் செஞ்சிட்டு இருந்தாங்களாம் முன்னெல்லாம் சின்ன வயசில் கல்யாணம் அஞ்சு வயசு பத்து வரிசை நாலு வரிசை சொந்தக்காரங்கள் இருக்காங்கல்ல அப்படியே கண்ணி கட்டி விட்டுறது அந்த மாதிரி ஆறுங்களே பார்த்துட்டு சொல்கிறாங்க அப்படி சின்ன வயசுல பண்ணதுன்னு பண்ணிட்டாங்க பெண்ணும் அனுப்ப மாட்டாங்க இப்போ இல்லை ராமச்சார காலத்தில் இருந்து சொல்லப்படுது ராமய் சிஷ்யர் கோவிந்தன் ஒரு வருடர் அது சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி விட்டாங்க அப்புறம் ராமராஜர் சிஷ்யர் ஆகிட்டார் அது கூட இந்த பெருசாக ஆனப்பிறதான் அனுப்புறது அங்கே அதை வீட்டில் தான் வச்சுருப்பாங்க கொண்டு போய் விட்டுருவாங்க அப்போ பன்னெண்டு பதிமூணு வயசு அச்சனை கொண்டு போய் அப்படி கோவிந்தன் அப்படிங்கிறவரை கொண்டு போய் விட்ட பிறகு அவர் விட்ட பிறகு சாந்திமூர்த்தி நடந்ததுதான் அவர் என்ன பண்ணாருன்னா நாராயண பற்றி கதையை சொல்லிவிட்டு போலி போயிட்டா விழிச்சு போய்ட்டான் அப்புறம் போய் அவங்க அம்மாவோட சொன்னதா அந்த பெண் ஒன்று எனக்கு தொடவே அந்த பெண் என்ன பண்ண சொன்னார் அவர் ஆமார்ட்டு சொன்னாரான் என்ன அவன் சீசேரி அவர் கூப்பிட்டு கண்டித்தாரான் இப்படி சின்ன கல்யாணம் ஆகிடுச்சு இப்படி ஒரு ரெண்டு மாதம் அனுப்பிச்சிட்டு போ அப்படின்னாரான் சரின்ட்டு இதான் போயிட்டார் மன்னள் அப்படி செஞ்சாரான் அவர் கேட்டாரான் என்னான்னு இப்போ எங்கே போனால் என்ன பண்ணுறது அப்படின்னாரு சரிப்போ இன்னும் பிரார்த்தை இல்லை அப்படின்னு நீங்கள் கூட்டிட்டு போக வந்துட்டேன் நீங்கள் கூட்டிட்டு போயிட்டாங்க அவங்க அப்படி அவர் ராமரிஞ்ச காலத்துலேயும் உண்டு மறைஞ்சி அதுக்காக சொல்லுவாங்க ஆயிரம் வருஷத்துக்கு மாதிரிலையே அதனால் இந்த சதாசியா பிரபேந்திர சின்ன வயசுல பண்ணிவிட்டு அவர் அப்புறம் சடங்கல் அது முடிஞ்சது அது பெருசாக அளவுக்கு சடங்கு பண்ணாங்களா சடங்கு தேவையாக பண்ணிட்டு குட்டிட்டு போகிறதா வந்திருக்காங்க பத்து ஆரோட மணி நேரம் ஆகிடுச்சா சாப்பாடு பசிக்குதே என்னம்மா பண்ணலனு இப்போ தான் இப்போ பெண் வந்திருக்கு உன்னிக்கு பொண்ணாட்டி வந்திருக்கு இன்னும் ராத்திரிக்கெல்லாம் சாந்தி மூர்த்தி நடக்கும் சடங்கு நடக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகத்தான் செய்ய உடனே அதை யோசனை பண்ணலாம் சாந்தி மூர்த்தி ஆகாம சாப்பாடு பஞ்சமாக இருக்குது பசி எடுக்குது இன்னும் ஆகிட்ட எல்லா கேதி ஆகும் சரியில்லை இது வேண்டாம் பார்ப்பானே பொய்யா இப்போவே பசி வந்துடுச்சு பசி சோறு கிடைக்கல இன்னும் குழந்தை பற்றி பார்த்திங்கனா என்ன சோறை கிடைக்குது நமக்கு இனி பொய்யா போய்ட்டு பறவைகள்லாம் மடக்கிடுவார் அனுப்ப சாமிர்தியாயிட்டார் அதன் பிறதா அவர் குண்ணா பார்த்தார் என்னடா என்ன நான் அதிக பிரச்சனை இருக்கேன் ஒன்னாக ஊர் வாயை மூட தெரியல உ வாயம் தெரியல உனக்கு அப்படின்னு இது இருந்தால் மௌனம் ரொம்ப நாளாக மௌன மாதிரி இருந்தாரி அப்படியே சேவம் பண்ணி கொஞ்சம் அனுப்பிச்சாலும் சொல்ல முடியும் இல்லை நகை மாதர்கடி முற்றிய தினத்தின் ஒல்லை அதி ஆகிய உணர்வு உற்றாமல் அப்படி செய்யலாம் இது எப்போ வைராக்கியம் வருதோ அப்போ செய்யலாம்கிறது எந்த பிரமாணங்கள் குடும்பத்தில் சொல்லப்பட்டது அதனால இது மட்டு கிடையாது மட்டுங்கிறது ஒரு அளவுக்கு அந்த அந்த நியமே முடியாது விதி என்ன ஒரு விளக்கு கொடுத்து ஆகணும் ஏன்னா அந்த விதிக்கு எல்லாரும் கட்டுப்பட முடியாது அந்த காலத்தில் மது விளக்கில் குடிக்கிறவங்களுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க அது சட்டப்படியாக கொடுக்கணும் அப்படி போல ஓ இப்ப ரயில் டிக்கட்டு எல்லாரும் அறுபத்தி ஏழு வயசுக்கு மேல போன சிலைக்கு அடைந்தது செப்பல் என்ன துறவினை விட்டு இருப்போது ஒரு நிறவாறன் இசைப்பதென் பெயர் என்பது மாதாவினது கருப்பத்தின் கண் உறைந்துள்ள உயிர்கள் அந்த துன்பத்தை இனிமேல் அடையாதபடி நீக்கிக் கொள்வதற்கு ஏதுவாகிய பரிபூர்ண ஞானத்தை சந்தோஷமாக அடைய கடவோ கூட இருக்க தப்பு அடைய என்று இருக்கும் நினைத்து கொண்டு இருந்து அன்னத்தின்கண் வந்து அடைந்ததும் அந்த ஞானமே அதான் ஞானம் கர்ப்பத்திலே எல்லாரும் ஞான இருக்காங்களாம் இங்க வந்தா அந்த பிரசோத வாய் முடித்து அல்லதுனாலேயும் நெருக்கடாதனாலே மறந்து போதும் கூட அவனுக்கு ஞானம் இல்லை ஓத்திருக்கும் போது அவன் அடிச்சதுதான் வித்தியாற்பட்டது சக்கர யோகம் உள்ளே போகிறது மட்டும் வந்தது அப்புறம் வெளியே வர தெரியாது அதுக்குள்ளே இருந்துட்டான் அவர் அவங்க அப்பா ஏதோ சொல்லிட்டே இருந்தாராம் தப்பாக சொல்லிட்டாரான் உள்ளிருந்தே சரி பண்ணாரான் இது சப்பூன் அது கோமந்தேஷ் இல்லை உளத்திற்கும் போதே என்னையா கண்டிக்கிறேன் நீ நீ எட்டுக்கோன்னா போகும் சாப்ப மாட்டார அந்த அப்பா பாருங்கள் அந்த வேணும் பட வேணா நம்முடைய சரி சந்தோஷம் பரவிட்டு சாக மாட்டேன் என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் வெறும் பண்டிதர் தாரு வேற இல்லை பொறாமிச்சுன்னு அர்த்தம் நமக்கு மிஞ்சி போயிடாம போறிருக்கேன் நம்ம மதிப்பு இல்லாமல் போயிருமே போனா போட்டு நான் போயிருந்தானே வந்திருக்கு பாருங்க நம்ம நமக்கு புகழ் தான் நினைக்கணுமே இல்லையா அந்த எண்ணம் இல்லைன்னா என்ன காரணம் காரணம் வெறும் பண்டிதரை அப்படியே குணம் இல்லைன்னு குணாசியங்கள் கிடையாது பொறாமே இதெல்லாம் அப்புறம் ராஜா ஜெயிலு போட்டார் வந்து தானே போட்டு ஜெயிலு போட்டாச்சு அப்படி உகத்தில் இருக்கும் போதே ஞானம் எல்லாருக்கும் உண்டு அப்படிங்கிறது இதெல்லாம் பிரமாணங்கள் ஆனாலும் மறந்து போகுது மறந்து போகிற நெருக்கம் யோனிச்சிவா நெருக்கிறதுனாலையும் முடித்தர்றதுனாலையும் மறந்து போகுது மறந்துதான் ஜெய்யும் இப்போ கூட சில கவலைகள் வர்ந்தவங்களுக்கு பாருங்கன்னு ஆவசியத்திருக்காது குடும்பக்கவலையோ இல்லை மற்ற கவலையோ இருக்காது அப்படிதான் கொண்ட புள்ள ஒரு பாத்தியாரு அவர் என்ன பண்டிதர் படிச்சுட்டார் வேலை கிடைக்கல அப்போ அங்கே கொஞ்சம் காலம் பாடம் சொன்னது அப்போ வந்து கேட்பார் என்னென்னா எல்லாம் மறந்தே போச்சாப்பார் ஏன் மறந்து போச்சு கவலைதான் இல்லை ஒன்று வேலை கிடைக்கல கவலை அப்படி அவர் வேலை கிடைச்ச பிறகு இப்போ பண்டித அமித்தியாமையை படித்து சம்பளம் நிறைய வாங்குறேன் அப்பத்தியம் வாங்குகிறேன் அப்படி கவலை இருந்தால் எல்லாம் மறந்து போயிடும் உடம்பும் இலைச்சி போயிடும் பலம் இருக்காது அவ்வளோ கெழுப்படணும் கவலை மனக்கவலை இருக்குது அது சாமான்யம் இல்லை ரத்தத்தை வேகத்தை குறைச்சிருக்கு ரத்த ஓட்டத்தை அந்த எண்ணங்களான தடுத்துரும் தடுக்கும்போது சுறுசுறுப்பு இருக்காது சோபரித்தனம் மந்தம் எல்லாம் உண்டாகும் மூளைக்கு சரியாக ரத்தம் பயிர் இல்லை பயலை மறது போகிற காரணம் பசு கூட மந்த பசி கூட சரியாக இருக்காது தூக்கம் விடுவார் தூக்கம் அதிகம் வராது தான் செஞ்சனோம் சரியாக அழைச்சிக்கணும் சரீரம் பலமாக இருந்தாலும் கூட பலம் இருக்காது ரத்த உண்டாம் குறைச்சிருந்ததில்லை அதை குறைக்கிறதுனால மூளைக்கு சரியான போய் ரத்து போறதில்லை போதில் மருதி கொடுக்கிறது காரணம் தான் அடிப்பாரு புகப்பற்று எல்லாம் துறந்த விடத்தில் ஞானமாகல துறவினை விட்டு இருப்பதோர் ஞானம் எவன் கொள் என்றார் அந்த ஞானத்தை திருப்பி இங்கே துறவின் மேல் வைத்து சொல்வது என்ன என்று கேட்பாயானால் துறவினை விட்டு வேற இருப்பது ஒரு ஞானம் யாது துறவு கணிமமாக ஞானம் இல்லை ஞானமே துறவு துறையதே ஞானம் எப்படி விட்டா தானே துறவு அப்புறம் இங்கேயும் ஞானம்ங்கிற எண்ணான அப்படிங்கிறது நிஞானிகளுக்கு துறந்தோர் என்று பெயர் சொல்வது என்னை சொல்ல வேண்டும் சொல்லணும் ரத்து ஞானிகளுக்கு நித்தார் துறவு சொல்லப்படும் உறவு என்பதும் ஞானம் என்பதும் அது ஒன்று தான் இருந்தாலும் பொதுப்படியாக ஞானம் என்பது துறவு இல்லாத இருக்குது அப்படிங்கிறது அதுதான் சாத்திர சம்மதம் என்ன இருந்தாலும் சரி அது மானத்துறவுன்னு பெற முடியும் மானசீகத்துறவு இல்லைன்னா ஞானம் வராது வெளியில் மானசீத்துறை இருந்தால் இங்கேயும் வரும் இப்போ சொல்றதெல்லாம் பாகியத்துறை பற்றி பேச்சு பாகிய துறவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மானசத்திறவு ரெண்டு பேரும் போதும் அது இருந்தா தான் ஞானம் வரும் அதனால துறவு என்னால துறவோர் எனப்படும் என்றனை அமக்கும் ஊனமின் மறை சேர்ந்த ஒரு சிவம் நான் என்று உல துணிச்சை தவக்கணமே யான நல் தவிர்ந்த இருளும் ஆய்ந்துடும் என்று இசைத்தனே இது வாழ்வுதென்றேன் வைராக தீபம் இருபத்தொன்பதாம் பாட்டு அதாவது துறவை பற்றி சொல்லி வந்தார் அந்த துறவானது எந்த காலத்திலும் கல்யாணம் பண்ணி கிரகத்தில் இருந்து அப்புறம் கட்சியில் வயசான எழுபது எழுபத்தஞ்சு வருஷம் பிறகுதான் போகணுங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லியிருந்தாலும் கூட அது முடிவில்லை பிறகு பிரம்மச்சரியாரும் போகலாம் திருமணம் ஆகியும் போகலாம் திருமணம் செய்த அன்றைக்கும் போகலாம் எப்படின்னு அது சொல்லப்பட்டிருக்கு குரு புராணத்தில் அது உதாரணம் என்ன கருத்து வைராகியம் போகிறது போகலாம் விறகு இல்லாமல் போனால் தப்பு என்பது கருத்து அது ஏன் அப்படின்னு சொன்னால் எல்லோருமே கர்ப்ப காலத்தில் ஞானிதாக தான் இருக்காங்க அப்போ இருக்கும்போது அது வயிற்றுலேருந்து வெளிவந்த பிறகுதான் மறந்து போகுது சுகருக்கு மறக்கலை அவர் மறக்காமையே அது தொடர்ந்து ஞான விருதாக சொல்லப்படுது என்ன அப்படி வந்து சுகர் மற்றவர்களுக்கெல்லாம் கர்ப்பத்திலேயே மறக்காமல் இருக்கு அவர்களெல்லாம் முன்ஜென்மங்களில் செஞ்சு அபியசித்து வாசனை கொஞ்சம் பாக்கி யோக பிரஸ்டனுக்கு ஆனால் இது அப்படி இல்லை இது எல்லாருக்கும் இயல்பாக அந்த ஞானம் உண்டாதுன்னு நான் சொல்கிறேன் அபியசித்து வந்தனால் வந்து இல்லை ஈஸ்வரன் அந்த ஞானத்தை கொடுக்குறாரு அவங்களுக்கு ஆனாலும் அந்த ஞானமானது இந்த கர்ப்பத்திலிருந்து வெளி வரும்போது வரக்கூடிய துன்பத்தினால் மறந்து போகுது என்பதை சொல்ற சொன்னார் இது வரைக்கும் இப்போது மேற்கொண்டு சொல்றார் என்பது ஞானியானவன் அஞ்ஞான் நாசம் மனுதலால் அவன் துறவன் என்று சொல்லப்படுபவன் ஞானி அஞ்ஞானத்தின் நாசம் பண்ணான் அதனால துறவன் சொல்லலாம் ஏன்னா துறவன் எல்லா அர்த்தம் விட்டது தான் ஞான அர்த்தம் விட்டது தான் சகலத்தியாகம் இல்லாதான் ஞானம் ஞானம் அதே போல ஞானம் இது துறவு சொல்லிவிடத்தில் அஞ்ஞானத்தின் இலக்கணம்தான் எங்கனம் எனின் தான் அல்லாத உடம்பை தான கருதப்பண்ணும் உள்ளிருள் என்றாய் தான் அல்லாதவற்றை தானே சொல்வது தான் இங்கே அஞ்ஞானம் நனது அபாவாதிகாரணத்தில் தனது அவபாசம் அத்தியாசம் என அத்தியாச இலக்கணம் சொல்லப்பட்ருக்கு பொருளைவற்றி பொல்லின்ற மகனா மானா பிறப்பர் சொல்றார் இதே கருதுதான் இவது எமக்கும் சம்மதமாயது இது சரிதான் ஆனால் குற்றமற்ற சுருதி விசாரணை பண்ணி சர்மமும் மித்தை ஒப்பற்ற சிவம் ஒன்றுமே சத்தியம் அந்த சிவம் நான் என்று உள்ளத்தின்கண் நிச்சயம் பண்ணி அந்த கணப்போதிலே உடம்பினை யான் என்று கருதும் அகங்காரம் நீங்கி அவ்வங்காரம் கருதற்கு ஏதுவாய் அஞ்ஞான வீருளும் நாசமாம் என்று கூறினேன் இங்கனம் கூறியது குற்றம் என்றார் ஏனென்று சொன்னால் கிடக்கிறார் அஞ்ஞான வீரல் தான் அல்லாத உடலை தான் என கருதச் செய்தல் சுபாவமாகியால் எமக்கு ஒத்தது என்றார் நிச்சய ஞானத்தால் அவிருள் போகாது அவலில் இது பழுது என்றார் நிச்சய ஞானம் என்பது பருவ ஞானம் பெறு அபரஞானம் இது சில வேதாந்திக்க அப்படித்தான் சொல்கிறது கேள்விப்பட்டது உண்டு இந்த ஞான மார்க்கம் மிகச் சுகம் விசாரம் பண்ணிட்டோம்னா அது ஞானம் வந்துடுது ஞானம் வருது அது என் ஞானம் பண்ண கணக்கு இல்லையா பறவை ஞானத்தையும் ஞான சில ஞானம்ங்கிறாங்க வந்துடுது வந்தால் நீங்கள் போகுது அப்படிங்கிறாங்க சமாதி பார்த்து சொல்லியிருக்கேன்னு கேட்டால் அதில் யோகம் மாதிரி சொல்லப்பட்டது இதுக்கெல்லாம் கிடையாது இது விசார மார்க்கம் இது சமாதி கிடையாது அப்படிங்கிறாங்க மிக சுலவானதுன்னு தான் சொல்ல கேட்டது உண்டு அப்போ ஒன்றும் புரியாது இல்லை அவன் சொல்கிறது தான் சரின்னு தலையாட்ட வேண்டியது இருக்கு இதெல்லாம் படிக்கும்போது தான் இவங்க சொல்கிறதுல பொருள் இல்லைன்னு தெரியிருக்கும் ஆகவே பின்னார்கள் சொல்கிறார் வாய் சுழறி இருந்து துணிவிடுவோம் நடந்த பாட்டில் வரும் அது நெருப்பு நெருப்புன்னு சொன்னால் போயிருமா விளக்கு விளக்கு என்னும் அதனால் வையோர்கள் போய்விடுவோம் விளக்கமேலா விளக்கேற்றில் தொலைமுறையில் என்ற ஒரு ஒன்று யாராட்டே சொல்லியிருக்கேன் அங்கேயே சொல்லியிருக்கேன் பட்டவரும்போது துக்க சுகம் பருவஜானத்தால் அச்சமாக பரவச்ச ஞானத்தில் இப்படிலாம் சொல்லியிருக்கேன் எல்லாம் படித்து கொல்லிட்டு இப்படி சொல்கிறாங்க வேதாந்தத்தால் குருவான் மெய்ஞானம் வந்தவுடன் சீதான துக்க சுகம் தீராது ஏதெனவே என்று தான் பருவஜானத்தால் போகாதங்க இப்படி எல்லாம் படித்து கொடுத்து அரிசியில் மிகச்சுவங்குறாங்க அதை தான் இப்போ கண்டிக்கிறாங்க இங்கே நிச்சய ஞானத்தால் அவர்கள் போகாது ஆகலில் இது பழுது என்றார் திருவித உலக திருவித உலகத்தரிதோரு தேர்விடத் தென்றினோர் ஒன்றை உரை செய்ய பிரமவித்தையோ தெரிதோ என்று உலக உரைப்பதனால் அறி சொல்கி இதையிலும் பிரமசாதவரின் ஆர்குல வருத்தம் என்பதனால் பெரியதோர் வருத்தமனை மறை துணிந்த பிரமம் நான் எனவிருத்தலினே என்பது சொர்க்க மத்திய பாதாளமென்று மூன்று விதமாயுள்ள உலகத்தின் கண்ணும் விசாரிக்கும் இடத்தில் ஒரு ஞானி கிடைத்தல் அரிதென்றும் ஓரோர் அரிய வித்தையினை பார்த்து சொல்லுமிடத்து பிரம வித்தை போல் இது அறிதோ என்றும் இவ் உலகத்து அவர் வழக்கமாக சொல்லுவதுனாலும் உலகத்தில் ஒரு ஞானி கிடைக்கிறது அபூர்வம் சொல்கிறாங்க அதோட ஒரு வித்தை கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமமாக இருக்குன்னா இதுன்னே பிரமதியாக அவர் சிறப்பு அப்படிம்பாங்க உலகத்தில் பிரமதியை சிரமங்கிற கருத்தோட உதாரணத்துக்கு எடுத்து சொல்கிறாங்க பிரம்மாணாக கொடுக்குறேன் உலக உரை வழக்கமாக சொல்லுவதுனாலும் அறி கூறிய பகவத்கீதையின் கண்ணும் பிரம்மசாதகரனும் யாவருக்கும் உள்ளன வருத்தங்கள் என்பதுனாலும் அவ் அவத் அவ்வித்தை போல் அரிதும் பெரியதோர் வருத்தமும் என்னை உள்ள ஆக ஆத்ம வித்தை கஷ்டப்படுதா சம்பாதி சாஸ்திரம் சொல்லிடுறேன் அதுக்காக எல்லாரும் கஷ்டப்படுறாங்க சில பேர் சீக்கிரங்கள் வரலாம் முழு ஜென்மனை செஞ்ச உபாசன பலம் அது விசாரணை பலம் சிரமணத்தின் பலம் அதெல்லாம் அதனால கஷ்டப்படுதான்னு கஷ்டம் கட்டாயமில்லை இருந்தாலும் முன்ஜென்மத்தில் அவங்க செஞ்சும்போது கஷ்டப்படுதா இருக்கணும் அவங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படி பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை பழைய வாசனைகளை பார்க்கறது தான் பாராட்டம் இதை வேற அந்த புண்ணிய பாவங்கள் சண்டை போடுறோம் சண்டை போடுமா அதனுடைய வெளிப்பாடு தான் அலாகத்வேஷங்கள் காம குரோஜாதிகள் நல்லவன கட்ட இதெல்லாம் அதனால் இந்த தேக வாசனை லோக வாசனை சாஸ்திர வாசனை டம்மங்கர்வம் ரசிவாசனைகள் இது போகிறதுக்கு தான் பாடுபடுறது வேறு தத்துவஞானம் இல்லை இவ்வளோதான் படித்த படிப்பே அதிகம்தான் ஏன் வரலன்னா பழைய வாசனைகள் அவ்வளோதான் ஒரு சாஸ்திரம் படித்தா கூட போகணும் தான் அந்த சாஸ்திரத்தை படிக்க கடைப்பிடிக்கலாம் ஆனாலும் அந்த வாசனைகள் இருக்கு அது எத்தனை சாஸ்திரம் படித்தாலும் போகாது ஏன் போகாதுன்னா அபியாச பண்ணாதான் போகாது அபியாச பணத்துக்கு தான் அது இடம் கொடுக்க முடிய வெறுமனையா படிப்புக்கு இடம் கொடுக்குதுங்க அபியாச பணம் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளவு அது போகும் என்ன போகு போக அதான் சிரமமே உடைய படிப்பெல்லாம் இவ்வளோதான் என்ன படிப்பு இருக்கு சொல்றதா வேற என்ன இருக்கு எல்லா சாஸ்திரங்களும் ஒரே கருத்துடைய சாஸ்திரங்கள் தான் பொறி போட்டிருக்காங்க அப்புறம் அதை தவிர வேறு என்ன இருக்குது பிரபஞ்ச மித்திய பிரபஞ்சம் சத்தியம் சேத்தியாக என்ன சொல்ல போகிறாங்க அதற்கு வழிபொருள்னு சொல்லியிருக்காங்க இந்த அபியாசம் பண்ணணும்னு சொல்கிறாங்க சாரசெட்டின்னு சொல்லியிருக்காங்க சிவனமனாதான் சொல்லியிருக்காங்க அப்புறம் ஒரு சாஸ்திரம் படித்தா கூட போதும்தான் அதனால தானே ஒரு சாஸ்திரத்தில் குரு சிசிய சம்பாதமாக வச்சுருக்காங்க அவங்க முடிஞ்சு போச்சு இப்போ ஏன் வரலை அப்படின்னு சொன்னால் பல வாசனைகள் நிறைய இருக்குது வாசனைகள் போக்குறதுதான் எதாவது தவம் என்றும் அபியாசம் என்றும் சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டுருவாங்க அதுதான் காலதாக இந்த தத்துவ ஞானம் வித்தையை வந்து காலசாங்கம் ஆகிறதில்லை பரோஜானம் வந்தாலே வித்தை வந்துச்சுன்னு அர்த்தம் ஆனாலும் அது வாசனைகள் போக்கி ஆறாய்ந்து இரண்டு என்பது இன்று பிரம்மம் ஒன்றே என்று நிச்சயம் பண்ணி அந்த பிரம்மம் நான் என்று இரு தெரியினால் என்று வருவேன் அதனால் இதில் வருத்தம் கிடையாது எல்லாரும் படிப்போல படிப்பு தான் இது படிப்படுத்த படிப்பு எப்படி படிக்கிறாங்களோ அதே போல படிப்பு தான் ஆனாலும் இந்த படிப்புக்கு பிறகு வரக்கூடிய வேலை இருக்கு அது அதிகம் என்ன அதிகம் பழைய வாசலும் போக்குறதுக்கு தான் அதிகம் அதுதான் சிலவங்களுடைய வேதாந்தம் தெஞ்சி அதை படித்து தெரிஞ்சு அதை உடன்படுத்துறது பரவஜானமாகிய பரோஜானம் எல்லாருக்கும் வந்துடும் அது என்ன வருத்தம் இருக்கு என்று சொல்ற எவ்வகைப்பட்ட அரிய வித்தைகளும் மாயா காரியங்களுள் அடக்கம் உலக வித்தைகளெல்லாம் மாயாக்காரி அடக்கம் தான் வித்தை ஒன்றுமே மாயா காரிய காரணங்களில் எல்லாம் கடந்த வித்தையாகலின் இதனது பெருமையினையும் இதனை அடுந்த ஞானியினது பெருமையினதும் வேதாகமங்கள் கூறுதல் அன்றி உலகத்தாரும் வழக்கமாக எடுத்து கூறுதலில் உழவு உரைப்பதனால் என்றார் உழவு உறுப்பது காரணம் அதுதான் சாமான்யமாக அவரோஜானிகளை பார்க்க முடியாது பரவஞ்சானிகளே உரைச்சல் அவரஜானிகளோட உரைச்சல் அதனால உலகத்தார்கள் வரவேத்தையோ என்று சொல்கிறாங்க முன்னர் முன்னர் வேதாகம நிச்சயார்த்தம் பண்ணிக்கொண்டு பின்னர் சமாதி நீட்டை கூடி பெரிய வருத்தத்துடனே மாயா காரிய காரணங்கள் எல்லாம் நீத்து அறுதி ஆகிய அடைந்தவனே நூவுலகத்தும் அறியன் அவனே பரஞானி என்பதும் வேத நிச்சயார்த்தம் பண்ணிக்கொண்டு பிரம்மம் நான் என்று இருத்தற்கு பெரிய வருத்தம் அங்கனம் இருத்தல் யாவருக்கும் எழுதி எழுதிற்கூடும் ஆகலாம் இந்நிச்சயம் மாயா காரியமாகிய மனத்தை கொண்டு ஆகின ஆகையாலும் இது பிரம் வித்தை அன்று என்பதும் இந்நிச்சயமுடையார் அபரஞ்சான் என்பதும் கண்டுபிடிங்க இப்படி நிச்சயம் இருந்தால் அபரஞ்சானது பரவஞானுடையன்னு அர்த்தம் இது வந்து அபரஞ்ஜானத்துக்கு சாதனமே உடைய சாத்தியம் ஆகவே இத்தகைய ஞானம் அடைகிறது பள்ளிக்கூடத்து படிப்போல்ல அது ஒரு படிப்பு அது கொஞ்சம் புசியாலியா இருந்தால் படிச்சுக்கலாம் படிச்சுக்கிட்டு நான் பெரும் சிறப்பம் என்று சொல்லலாம் ஆனால் அது இங்கே உடன்பாடு இல்லை அப்படிங்கிறார் திருவித உலக தரிதொரு ஞான் என்றதற்கு உதாரணம் பரமதி காரணம் இறந்து இருக்கும் காட்சி ஏற்படாததொன்றை ஒன்றை இருக்க ஒன்றை படாத ஒன்றை சேர்பவார் வருத்தம் வேறு செப்பிடல் ஆவதென்றால் ஒருவர் இதுதான் வாடும் உயிர்களால் ஆவதொன்றோ கொண்டு போட்டுக்கணும் ஆரவர் பெருமை தென்னை ஐயா என்று சொல்கிறார் காலம் இறந்து காட்சியில் படாத ஒன்று ஒன்றிற்கும் காரணம் இறந்து ஒன்றிற்கும் படாது பிரம்சில் எவ்வளோ அது போல் காரணம் கிடையாது அனாதேது காட்சி இந்திரியங்களுக்கு விஷயமாகாத பொருள் அது பிறகு மனதுக்குதான் விஷயம் ஆகுதுன்னா மனதுக்குள்ள விஷயமாகாது பிறகு மனதுக்கும் வாக்கு அப்பாற்பட்ட வருஷம் அது அப்படிப்பட்ட காட்சியில் படாத ஒன்றை சேர்பார் வருத்தம் வேறு ஒரு செப்பிடல் ஆவது அன்று ஆலோசி அது அடையத்துக்கு வருத்தப்படுறாங்களே சொல்ல முடியாது ஓர்வு அரிது இதுதான் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறது சாமான்யம் வாழும் உயிர்களால் ஆவதொன்றோ இதெல்லாம் சாமானிய மக்கள் வாழுகிறார்கள் அவர்களால் முடியாது அப்படி முடிந்தால் அவர் பெருமை தன்னை அளவறுப்புவர்கள் ஐயா அர்ஜுனா என்ன அவருடைய பெருமையை அளவு சொல்ல முடியாது இது பெரிய வேலை சின்ன வேலை இல்லை ஆகவே இத்தகைய பெரிய வேலையை செய்து முடித்தவன் இந்த ஞானியாகிறான் ஜனஞானியாகிறான் அவருடைய மகிமை இன்னைக்கு கோடிக்கால வர செலவு நடக்குது பெரிய நிர்வாகம் அது போல காரணம் என்ன அவருடைய தத்துவம் ஞான மகிமை தான் அவ்வளோ மகிமை இருந்தார் அவருக்கு மற்ற சித்துக்கள்லாம் இல்லைன்னாலும் கூட வசித்தும் சித்தி இருந்தது எல்லாம் மாட்டார் ஒரே சத்தும் வந்து இது அவருடைய நிலை சின்ன வயசுல வந்தவர் சிவானந்தர் சுவாமி சிவானந்தர் நிதி கல்யாணம் பண்ணி சில காலம் இருந்துட்டு அப்புறம் கல்யாணம் ஆடமா மனைவியெல்லாம் காலமான பிறகு மலேசியாவில் இருந்து அப்படியே வடக்கு போய் தவம் பண்ணி ஞானம் அவர் உலகம் பூரா புகழ் ஏற்பட்டு போச்சு பெரிய நிர்வாகம் அங்கே ஏன் ஏற்பட்டது அரிந்து அதை அரிதி பாடுபட்டார் அவர் நிஷ்காமிஷாகவே தான் அவர் பிரதானமாக சொல்லுவார் அப்புறம் நிஷ்காம சாக செஞ்சு அவர்கள் வந்தது பெரிய சாபனம் அவர் இருந்த இடத்துல கூட அவருக்கு வந்தது அது கூட வேணாம்னு நல்ல விட்டு தனியாக வந்து உக்காந்தார் அந்த காலத்துலேயும் முப்பது வருஷத்துக்கு முதலில் பெரிய நகரமாக அது இன்னும் இருக்கும் அப்படிப்பட்ட நிலை நம்மளும் பார்த்து கிடையாது நம்மளும் போயிருந்தால் பார்த்துருக்கலாம் இப்போ காலமான படிக்கிறது வழியே நேர் வாங்கலை அதே மாதிரி சிவானந்தர் அப்படித்தான் அவர் அறுபத்தி மூணில் தான் போனார் அறுபத்தி மூணில் விசேஷம் போயிருந்தா அதுமாதிரி விசேஷ பண்ணும் போனது தான் அவர் இருக்கும் போதே போகிறதில்லை அதுபோல் போனது உலகம் புறா சிஷியர்கள் இளைமடங்கள் வெட்டிங் சொசைட்டி தெய்வ நெறி கழகம் ஒன்று ஏற்படுத்தி அது மெம்பர்லாம் சேர்ந்து கோடைக்கெல்லாம் அவரை செலவானுக்கு எப்படி இருப்பாரு மகிமை அதனால் அது ஒரு ஞானத்தின் மகிமை அதெல்லாம் ஒட்டம்பாரி சாவிகள் அவர் உலகத்து தான் அதெல்லாம் சித்து மகிமை அவருக்கு சித்து இருக்கு அட்ட மாத சித்தி பிரதானமாக இருக்குது பெரும்பாலும் ரெண்டு தான் மற்ற சித்துக்கள் தான் இருக்கிற கஷ்டம் அதே அந்த காலத்தில் சேதாசி பிரமேந்திர அழுக்கும் கப்பாசாமிக்கும் சேதாச்சினா முஷாக இருக்க சொல்லப்போது இப்போ அந்த எட்டு சித்துக்கள் இருக்கிறது கஷ்டம் ரெண்டு சித்து இருக்குது இவங்களுக்கெல்லாம் ஞானம் அடைகிறவர்கள் இந்த திரித உலகத்திலையும் அறிது அவர்கள் மிக வருத்தப்பட்டு தான் அடையணும் வழி கிடையாது அந்த வருத்தம் என்னன்னா வாசிங்க போக்குறதுக்கு தான் இப்போ என்னமே பாட்டில் வரப்போகுது பாசனப்போக்கான் பெரியன்னு சொல்ல போற ஒருத்தம் என்றுதல் உரைத்தல் நிறைத்திடு தொழில்கள் ஒன்றும் வேண்டாது நீத்து வாழாவிருத்தலினால் அறுத்தமற்றனு கோர்ந்து நூல் தொழிலாக நீ துணிந்தனை போலும் என்பது ஒரு வருத்தமும் இன்றி பிரம்மத்தை அடையலாம் என்று பிரம்மன் வகுத்துக்கூறிய பிரம்மகீதையின் கற் சொல்லியது எண்ணத்துக்காக என்று கேட்பாயானால் பரஞானத்தை அறிவோர்க்கு மனத்தால் நினைத்தலும் வாக்கால் சொல்லுதலும் முறை செய்யும் தொழில்களும் ஆகிய இவற்றுள் ஒன்றாய் விரும்பாது விட்டுச் சும்மா இருத்தலினால் மனவாக்காயத்திலிருந்து விடுபட்டிருக்கணும் அங்கனம் அர்த்தம் இருக்க அதனை அறியாது நீ செயல் செய்யலுக்கு அறுத்தம் வேதத்தை ஆராய்ந்து நிச்சயம் பண்ணிக்கொள்ளுதலாக இங்கனம் அறிந்தாய் போலும் என்றார் வேதத்தை ஆராய்ந்து பிரம்ம நிச்சயம் பண்ணிட்டாக என்று நினைக்கிறாய் அது தவறு வணக்கம் மனத்தால் நினைத்தல் கிரியாயோகம் வாக்கால் சொல்லுதல் வேத ஆகமங்களை யோதி நிச்சயம் பண்ணப்பட்ட அபரஞ்ஞானம் இந்த அபரஜானம் காயத்தால் செய்தல் சரியை கிரியைகள் இச்சரியை கிரியை யோகங்களையும் அபரஞானத்தினையும் கடந்தது பரஞானம் அகலின் அப்பறஞானம் உணர்வோருக்கு அம் முக்கரணங்களும் அசைவின்றி இருக்க வேண்டும் மகளின் ஒன்றும் வேண்டாது வாழா விடுத்தார் என்றார் மனவாக்காயம் மூணும் செயற்படாமல் இருக்கிற சமாதி நாளின் பெரு எந்த கஷ்டம் இல்லை சுகம்தான் சூழ்த்தி அவசியப் போல அவர்களுக்கு அத்தான் வருத்தமின்றி ஒன்றும் இது சாராம இருக்குன்னு சொன்னார் அவளிய இந்த பிரம்மம் விஞ்ஞானம் நிச்சயம் பண்ணினேன் பிரம்மஞ்சியம் பிரபஞ்சம் மித்திய நிச்சயம் பண்ணது நீங்கள் சொல்லப்படலை என்று சொல்றது வாக்கு மனம் மாயா காரியம் இவற்றால் நிச்சயம் பண்ணின ஞானம் ஞானம் அன்றா என்ற அகலின் அர்த்தம் இது இது அன்று என்று கூற நீ துணிந்தனை போலும் என்றார் இப்ப என்ன செய்யணும் இதுக்கு முக்கரணங்களும் அசைந்த விடத்தில் வருத்தம் என்பதும் அவை அசையாது என்ற விடத்து வருத்தம் என்று என்பதும் கண்டு கொள்கிறேன் முக்கரணங்கள் அசைகிறது ஜாக்கிர சொப்பணத்தில் அசையாமல் இருக்கிறது சுழற்சியில் அதே போல் இங்கே சமாதி அவசையில் அசையாமல் இருக்கு அப்படி சமாதி அவசியில் அசையாமல் இருக்கிறது தான் இருக்குன்னு சொன்னார் விவகார காலங்கள் உண்டு அப்போது மனம் பொறிகள் அசைவில்லைன்னு சொன்னால் வருத்தம் இருக்காது சுத்தில் எப்படி சுகம் இருக்கோ அப்படி போல சமாஜம் இருக்கும் அதிகமானது தத்துவம் வருத்தம் ஒன்றின் உதாரணம் அறியும் அறிவலாம் கைவிட்டு ஒன்றுமே காண்பான் பெரும் பேர் இன்பம் ஆம்பல் சாதலற்றிருக்கும் அதனை ஓர் வருத்தம் இன்றிய சாரலாயிருக்க ஆதரி தரியார் அற்பமே விரும்பி அனந்தது கத்திலே அமைவார் அதனாலதரிய பே போட்டுக்கணும் பே என்னம் ஒட்டி போ திருப்பிக்கணும் அந்த ரீக்கு அழுத்த எழுத்து எண்ணி இருக்கு அதை எழுத்துடணும் பேர் இன்பமாம் இம் போட்டுக்கணும் அங்கே பேர் இன்பமாம் வரணும் அவ்வளவுதான் அரியும் அறிவியெல்லாம் கைவிட்டு இருக்கிறதுனால இந்த உலகில் அறிவு இருக்க அதெல்லாம் கைவிடணும் அறிவனுக்கு அறிவுதாய் என்ற இந்த புத்தி சக்தி அந்த கண்ணம் இதற்கு அறிவாய் இருக்கின்ற இதற்கெல்லாம் அறிவு கொடுக்கின்ற அந்த வேதமேல் பிறவன் ஒன்றுமே காண்பான் எங்கு நிறைந்து அபேதமா இருக்கின்ற பிரமத்தையை மட்டுமே பார்க்கிறவன் இந்த எப்படி நீர்த்தி ஆதனம் செய்து ஞாபரத்தை நீக்கி நீக்கி பார்த்து பிரம்மத்தையே பார்க்குறவன் ஜாக்கிராவசையிலும் அவரும் அந்த எண்ணங்கள் வந்தாலும் இந்த எண்ணங்களுக்கு அதிஷ்டானம் என்னுடைய அதிஷ்டான செய்து முன்னாலே இதில் எண்ணக்கூட்டங்கள் செல்லுகின்றன நான் சாட்சியாக இருக்கிறேன் என்று உள்ளத்திலையும் வெளியிலும் நாம நீக்கினால் பிரமன்தான் இருக்கிறது என்று நிச்சயம் பண்ணி வெளியிலும் சாட்சியாயும் தொலைசாட்சியாயும் இருக்கணும் இப்படி ஒரு அபியாசம் அப்படி பேதமில் புறம் ஒன்றுமையே காண்பான் பெரும் ஒரு பெரிய அடையக்கூடிய லாபம் என்ன இன்பமாம் அதான் இன்பம் பேர் இன்பம் அர்த்தம் பெரும் சாதல் அற்றி இருக்கும் அதனை அப்படி அடையும் போது அது புறமானது பிறந்ததல்ல இருந்ததல்ல என்ச்சியம் உண்டாகும் அதனை ஓர் வருத்தமின்றிய சாரலாக இருக்க இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வரும்போது எந்த வருத்தமும் கிடையாது இதை இப்படி அடையணும் என்று சொல்லியிருக்க ஆதரித்தறியார் இதை அபியாசம் செய்து அனுபவத்துக்கு கொண்டு வராத பாமர ஜனங்களாக இருக்கின்ற புற ஞானிகள் விரும்பி இந்த உளையல் விஷயங்கள் ஆசைப்பட்டு அனைத்து அமைவார் இளையிலா துக்கத்திலே பொருந்தி ஆகவே வருத்தம் இல்லை என்னது பாடம் படிச்சு நிச்சயம் பண்ண ஞானத்தை வருத்தமின்றி அது பரஜானம் அது சாதனம் வச்சுக்கலாம் ஆனால் சாத்தியத்துக்காக பாடுபடணும் பாடுபடுறதுக்கு வாசனை தான் போகணும் என்பதே பின்னர் பாடல்கள் சேர்ந்து நூல் தெளிந்த மாத்திரத்தின் பரிதரிச் சிவமா விடயமாம் என நீத்து அகத்திருளராது வைத்தந்தோ குருமகம் பெறமாம் என உரை திருமான் துரைதலோ ஞானமஞான துறவினேயுறாது மாயுமே வாயால் சுடரேனின் இருள் துமிந்துடுமே இந்த புறஞ்சாயை கண்டிக்கிறார் சித்தில் இழைக்கின்ற சிறு மணலாகிய சோற்றினை வயிறு நிறைய உள்ளது உண்டு ஏப்பமிடுகின்றது போல் இது நிச்சாந்தன் வேதத்தினை ஆராய்ந்து நிச்சயம் பண்ணிக்கொண்ட மாத்திரத்திலே அறிவினால் அறியப்படுவனையெல்லாம் விடயமாகலில் சிவத்தினை அறிய தொடங்கில் இதுவும் விடயமாம் என்று இதனை அறியும் அறிவை விட்டு உள்ளிருளாகிய அவித்தையை நீங்காது வைத்துக்கொண்டு அந்தோ அவ்விடத்து பொருந்தானின்ற நான் விரவம் என்று சொல்லி இருமாந்து கொள்கிறுழுவானம் அதனால் சின்ன பிள்ளைகள் விளையாடும் போது அந்த பாவனை மணலில் சோறாக பாவத்து சாப்பிடுற மாதிரியும் ஏப்பாடு மாதிரியும் ஒரு பாவனை பண்ணுவாங்க விளையாட்டு அது உண்மையான சோறு முன்னா பசியும் போகாது அவர் வீட்டுக்கு சாப்பிடுவாங்க அதுபோல் இங்கே சாஸ்திரம் படிச்சுக்கிறது நான் பருவ சுவவன் தத்துவஞானி என்று தன்னை விளம்பரப்படுத்திக்கிறது அப்படி செய்யறது இதெல்லாம் அடைந்தால் அன்பு நாசமாவோ துறவடையும் அல்லவா அப்படின்னு சொன்னா இங்கே துறவில்லாதவர்கள் ஞானம் அடையலையா அதை அடுத்த பாடல்கள் அதெல்லாம் கொள்கிறார் ஆகவே இங்கே துறவு அடையணும் என்பது கருத்து துறவுனா மானசீக துறவுதான் பிரதானம் இருள் வீட்டில் எடுத்து இருந்து கொண்டு வாயினால் விளக்கு என்றால் அவ் இருள் நாசமாகவும் நீ சொல்வாயாக என்றவர் உள்ள இருட்டு வீட்டில் உட்காந்து உக்காந்துக்கிட்டு விளக்கு வந்துருச்சு போயிடு என் இருளே போறேன் இல்லையா பாரு விளக்கு அப்படின்னு சொன்னால் அது எங்கே போக போகுது போகாது அதுக்கு நேர் எதிரியாகியா தத்வஞானன்னு சொல்லக்கூடிய அகிலாகார விருத்தி வந்தால் தான் போகலன்னு போகவே போகலாம் நான் பிரம்மசுரபன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜலமாக இருக்கின்ற அகிலாகார விருத்தி இருக்கணும் அதான் நாசம் பண்ணணும் அவை தேவைய எந்த விருத்திக்கும் அது போகாது விளக்கு மட்டுமே இருள் போக முடியும் அது எந்த சாதனத்துக்கும் போகாது அதுபோல் பிரம்மசத்தியம் பிரபஞ்ச மித்தியன்னு சொல்லக்கூடிய அந்த நிச்சயம் தீவிரமாக இருக்கணும் அகண்டமாக இருக்கின்ற பாவனை உண்டாகணும் அந்த அகண்ட பாவனை எவ்வளவுக்காவது திடம் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த அஞ்ஞானத்தை நாசம் பண்ணும் அதனால இது நிச்சயத்தினால போகாது என்று சொல்ற சிறியவர் சோரல்லாத மணலே சோராக பாவித்து தான் உண்ணாதிருந்தும் உள்ளது போல் பாவித்து பிறர் காண ஏப்பம் விடுகின்றது போல் இவரும் அபரிஞானத்தை பரஞானமாக பாவித்து பிரமானந்தம் லவித்து லவியாதிருந்தும் லபித்தது போல் அதாவது கைகூடியது போல் பாவித்து பிறருக்கு சொல்கின்றார் என கொள்கிற மாயா காரியங்களாகிய எல்லாவற்றையும் துறந்து அஞ்ஞானத்தை கொடுக்க விடுதலில் துறவினை உராது மாயுமே என்றார் ஆகவே விட்டநிலைதான் ஞானங்களுடைய தொற்றநிலை ஞானமாகாது சகலத்தியாகம் பயக்கத்தில் தையில் வருது சகலத்தியாவது பொருள் இருக்கோ இல்லையோ அது முக்கியம் இல்லை அறிமானம் விடுதலாக திற வேணும் துறவு உண்மையான துறவு அதுதான் வெளித்துறை இது பாகி துறவு சன்னியாசன் அடையாளம் இவர்கள் சம்சார சாகத்தில் விடுபட்டவர்கள் காட்டுறதுக்காக ஒரு அடையாளமாகிய சின்னமையுடைய மானசூரை தான் மிக முக்கியமான துறவு மானசூர இருக்கலாம் அவர்கள் இல்லத்திருந்து கொண்டு கடமை நிமித்தமாக விவகாரம் பண்ணலாம் அதே போல் சந்யாசம் அடைந்தவனும் புலத்தூரை அடைந்தவனும் கடை நிமித்தமாக அவனும் விடுபாடு செயல்படுத்தி கொண்டு அந்த மனசுறை அடையணும் இல்லைன்னா யானும் வராது அதற்கு ரெண்டு சார்புள்ளவர்களும் ஆசையை நீக்கணும் ஆசையை நீக்கணும்னு சொன்னால் அதுக்கு சிறுவனம் பண்ண நீத்தியாசிரம் செஞ்சுட்டு ஆகணும் சும்மா போயிடாது அதனால் பரம சொல்லக்கூடிய மூச்சுக்கள் அந்த சாஸ்திரம் திருவண்ணம் பண்ணி ஆகணும் அதாவது அத்வைதாசிரமங்களில் திருவணம் பண்ணணும்னு சொல்கிறது வேதந்தம் படித்து ஞானம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக சிறுவனம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இப்போல்லாம் போயிடுச்சு ஏன் எல்லா மடங்கிலும் வேறு வகையில் போயிடுச்சு இப்படியோ நடக்குது வருஷம் நடக்குது ஒரு சிலதாக நடக்குற வழியே வேதாச்சலம்லாம் போயிடுச்சு கோயில் சம்பிரதாயத்தில் எல்லாம் மடங்கள் இருக்கின்றன தலைமை ஸ்தானத்தில் இல்லை மற்ற கிளை மடங்கு கிடையாது அது ஒரு சிந்தனையாகவும் இல்லை இது இப்படி ஒரு நம்ம கடமை இருக்குது இது செய்யணுங்கிற ஒரு எண்ணமே கிடையாது யாருக்குமே அப்படின்னு சொன்னானேன் அடுத்த மூச்சுக்கள் இருந்தால் தான் அங்கே ஆரம்பிக்கணும் அரச மூச்சல் யாரு கண்டுபிடிக்கிறது ஆரம்பிச்ச பிறகு முடியும் கோழியா இருக்கும் அதிகமா இருக்கும் யோகா கண்டுபிடித்து போக அப்படி போல மூச்சுக்கள் வந்தாக்க நடத்தலாம் இல்லையா சொன்னாக்கா இவங்களா அபியாசம் பண்ணிட்டு இருக்கேன்னு நவிழுமா சௌசமில் பெரியோன் உடல் விடிற் குகைப்பால் வைக்கவன் மறைப்படி புரிதல் தானு வேதாந்த பொருள் துணிந்திடினும் சாற்றினில் வாழும் அந்த ஆனதா சுரவு பெற்ற அமல வீடையும் ஞானிகளே கீபம் முப்பத்தி மூன்றாவது பாட்டில் ஞானம் எல்லார் ஞானிக்கு தான் முக்கியம் அதாவது துறவு பெற்ற ஞானிக்கு தான் முதலிடம்களார்கள் மற்ற இல்லத்தில் இருக்கிறவங்க ஞானம் பெற்று கூட அவர்கள் ரெண்டாம் தரமாக மதிக்கப்படும் அதோட இல்லத்தில் இருந்து கொண்டு ஞானம் அடைகிறது ஏகதேசம் துறவம் அதிகம் என்பதே இந்த பாட்டில் சொல்லி முடிக்கிறது ால் அஞானத்தை கெடுதன்றி த அஞ்ஞானத்தை கெடுக்கலாமோ என்ற சூடனை நோக்கி துறவுதானே ஞானம் என்று கூறுகின்றார் ஞானத்தால் அஞ்ஞானம் கெடுக்கும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு துறவு வந்து ஞானத்துக்கு எடுக்கணும் ஞானம் உண்டாகும் சொல்கிறீங்களே அஞ்ஞானம் எடுக்கும்னு சொல்கிறீங்களே அது என்ன கேட்டாரு என் துறவியாகிய ஞானியை யாவராலும் வழங்குவதற்குரியும் அவனே அசுத்தமில்லாத பெரியோன் அவன் பூமி என் காயத்தை விட்டு நீங்கிய காலத்தில் அதனை குகை கண் வைக்க வேண்டுமென்று வேதம் சொன்னபடியே செய்தலும் பரஞானிகளாயினும் இல்வாழ்க்கினை உடைய அந்தனருக்கு இல்லையானபடியினாலே புறவினை அடைந்த நல்ல தவத்தினை உடையோரே நிம்மலமாகிய வீட்டினை அடையும் ஞானிகள் என்றவார்கள் புறவோன் ஞானி அல்லனாயினும் இல்வாழ்க்கை உடையவன் ஞானி அவன் இவன் அவனை வணங்க வேண்டுதலின் எவரும் வணங்குவதற்குரியோன் என்றும் அவன் இறந்த காலத்தில் அவனது காயத்தை குகைக்கன் வைத்து அவனது தலையில் தேங்காய் உடைத்து பூசித்து பின் மூழ்காமல் வீடு புகுதலின் ஆசோசமில் பெரியோன் என்றும் கூறினார் இல்வாழ்க்கையில் ஞானம் வருதல் ஏகதேசம் துறவின்கள் ஞானம் ஒருவர் வெகுவாகியாலும் துறவினை ஞானம் என்றார் துறவினை ஞானம் என்று சொன்னது அதிகம் என்பதற்கே இந்த ஞானம் அடைந்தவர்கள் இதனத்தில் இருந்தாலும் கூட ஞானம் அடையாத சன்னியாசம் ஏற்பானையானால் அவனைத்தான் இவன் வணங்க முடியாது அவனின் ஞானிகனையாக வணங்க மாட்டான்னு சொல்கிறான் என்ன சம்பிரதாய் சன்னியாசம் நாலாவது ஆசிரமம் அது இது ரெண்டாவது ஆசிரமம் ரெண்டாவது ஆசிரம் உள்ளவனால் அதாவது ஆசிரம் நிறையா கொடுக்கணும் அந்த சம்பிரதாய பள்ளிக்கு அதோட ஞானம் இருந்தாக்க அப்புறம் இன்னும் உயர்வுதான் ஆகவே அவன் இறந்து விட்டாக்க அவனை சமாதி இருக்கணும்னு விதி இருக்கு இவன் பிராமணாக இருந்தும் ஞானியாக இருந்தால் கூட எரிச்சிடலாம் அப்படி இருக்கிறத பற்றி ஆட்சி அவன் இல்லை ஞானம் அடைந்து இல்லை இளத்தாரை விட அடையாமல் இருந்த திருவள்ளத்தாலும் ஞானமடைந்து இருக்கிற திருவளத்தாலும் உயர்வு தான் அவர் செத்து போய்ட்டா அவன் தலையில் தேங்காய் உடைச்சு பூஜை பண்ணி குளிக்காமல் கூட்டி போகலாம் திருட்டி சொல்லுவாங்க அது ஆசமில் பெரியோம் சொல்லப்படலாம் இப்படி வித்தியாசம் சொல்கிறார் அது உதாரண பாட்டிகள் இருக்கின்றன ஞானிய எவரும் வணங்குதல் குறியோன் உதாரணம் சமாதி ஒழுக்கமே புரிந்தோனாவல் அதனைவிட் தொழிந்தோனாவல் இழுக்கம் செய்முர்கனாதல் பண்டிதநாதலெண்ணில் பழிப்பருவந்தில் முயல்பவன் பணையத்த கோன் தொழத்தகு ஞானி என்று சொல்ல வேண்டுவது உண்டோ இது நான் மட்டும் சொல்லவில்லை சமாதியின் சாஸ்திரத்திற்கு என்று ஒரு ஆசை எடுத்துக் கேட்டார் அவன் ஞான மார்க்கத்தில் செல்லக்கூடியவன் ஒழுக்கமே புரிந்தோனாதல் ஒழுக்கமாக இருக்கலாம் அதை விட்டு ஒளிந்தோனாதல் கொஞ்சம் ஒழுக்கத்தில் குண்டியனாகவும் இருக்கலாம் ஆனாலும் இழுக்கம் செய் முருகனாதல் முருகனாவலும் இருக்கலாம் முருகனா கோவப்பட்டுக்கிட்டு கொஞ்சம் கடுவில் பண்ணுவான் அவன் கோவம் வந்துடும் அதனால் பண்டிதநாதல் பெரிய வித்வானாகவும் இருக்கலாம் எந்த ரூபத்து இருந்தாலும் கூட பழிப்பு அரு ஞானம் தண்ணில் முயல்பவன் பணியே தக்குவன் அவன் மேர்மக்களாலே நிந்திக்கத்தகாத ஞான மார்க்கத்தில் செல்வானையானால் அவன் பண்ணியத்தக்கவன் தான் அப்படி அபியாசிக்கே அவ்வளோ மரியாதை இருந்தால் அப்புறம் தொலத்தகு ஞானியன்னு சொல்ல வேண்டுவதுல ஞானியை வணங்கணும்னு சொல்லணுமா கைவித ஞானின் பேர் ஆடி காத்துல அம்மியே பஞ்சாப் பார்க்குன்னு சொல்கிறாங்க குழுவைகள் பறக்காதா அப்படிங்கிற மாதிரி அதுபோல் படிப்பரு ஞானந்தனின் இயல்பவன் பண்ணியத்தக்கவன் இது உதாரணம் என்னன்னா அவள் பள்ளிக்கூடத்தில் டாக்டராக படிக்கிறாங்க அவன் நல்லவனாக இருக்கலாம் கெட்டவனாக இருக்கலாம் இருந்தாலும் டாக்டர் தான் கூப்பிடலாம் படிக்கிறவனை படிச்சுட்டு வேலைக்கு வரும்போது அவன் கெளுதல் காரியம் பண்ணலாம் என்ன காரியம் பண்ணாலும் வைத்தியத்தோர்களே அவன் டாக்டர்னு போய் பட்டம் உள்ள அவனுக்கு மரியாதை உள்ள டாக்டர்னு மரியாதை என்னையா சுத்த மோசம் ஆவனெலாம் கோச்சிக்கிறான் சண்டை குடுறான் வாகன மனத்தை கொடுக்க மாட்டேங்கிறான் இப்படியெல்லாம் ஏமாத்தான்னு சொன்னாலும் அவன் டாக்டர் தான் அப்படின்னு தெரியும் அதுபோல் ஞானவாரத்திலே முன்னேறுவாணியானால் சில சில குறைகள் ஜன்மாந்தனம் செய்த பாகரமத்தனை வெளிப்படலாம் வெளிப்பட்டாலும் அவன் தான் இன்னும் உதாரணம் என்பதற்கு உதாரணம் பலன்கள் வேண்டிய பரிசலாம் பலித்திடும் பரமதத்துவானி நலங்கொல் நாம மந்திரம் ஜெபித்திட நயந்த அவன் நீராடும் சலம்பொல் தீர்த்தமாம் அவன் திருமேனிய சகல தெய்வமும் செவ்வாய் மருந்த வாசக மறுபிறப்பெண் மறுபிறப்பென வரும் அயற்பிணி மருந்தாகும் பலன்கள் வேண்டிய பரிசெல்லாம் பளித்திடும் பரம தத்துவ ஞானியார் பண்ணால் யார் இல்லத்தார்கள் வணங்குறாங்களோ அவர் என்ன இது கிடைக்கும் அது சித்துக்குரி சார்ந்து இன்னும் அதிகமாக கிடைக்கும் சாமான்ய மருந்தாலும் செயல்படும் அவன் மண் அவன் நாமம் இருக்க பெயர் அதே மந்திரம் ஆகவும் ஜெபிக்கலாம் ஜபிச்சிட நலங்கொல் நாம நயந்து அவன் நீராடும் ஜலம் தீர்த்தமாம் அவன் ஸ்நானம் பண்ணுற அந்த நீர் இருக்க தீர்த்தமாக தெளிச்சுக்கலாம் எப்படி கோயிலில் மூர்த்தங்களுக்கு அவசியம் பண்ண தீர்த்த தெளிச்சுக்கிறாங்களா அப்படி தெளிச்சுக்கலாம் அவன் திருமேனியே சகல தெய்வமும் அவள் உடம்பு வணங்கினாலே எல்லா தெய்வங்களும் வணங்காக அர்த்தம் சாஸ்திரத்தில் பசுவை வணங்குனாலே எல்லாத்தையும் வணங்கினாலும் சொல்லப்படும் அப்படி போல் ஞானியை வணங்கினாலே எல்லா தெய்வம் வணங்குதான் அர்த்தம் செவ்வாய் மறந்த வாசகம் அவருடைய உபதேசங்கள் அவருடைய வாக்கியங்கள் எல்லாம் மறு பிறப்பு என வரும் மயல் பிணி மருந்தாகும் இன்னொரு ஜென்மம் எடுக்கக்கூடிய நிலை இருக்கிறதை தடுக்கக்கூடிய மயக்கம் என்று சொல்லக்கூடிய பிணிக்கு மருந்தாக இருக்கிறது அதாவது அஞ்ஞானத்தை போக்கிறான் ாலேஜனம் இருக்கு என்று ஞானியை பற்றி பெருமையா சொன்னார் உகைப்பால் வைக்க வென்றதற்கு உதாரணம் உண்மைஞான விளக்கம் இறுதியாய இறுதியில் நிலங்கனம் மருகிவிற்கிடை கோல் எனலதாய் செருவு செய்யும் தேசமே ரோதினா பிரிவில்லாத பிரமபீஷன் உடல் பிரம்மத்துக்கு அன்னியமா இல்லாமல் பிரம்மித்து சொல்லக்கூடிய ஞானி பீஷம்னா விதையன் அர்த்தம் அத காரணம் பிரமித்து பிரமே என்று சொல்லப்படும் பிரம்மத்தை உணர்ந்தவன் பீஷம் அண்ணா அறிவு அர்த்தம் அறிந்தவன் உடல் இறுதியா மரண காலத்தில் மனமான சரீரமானது அனல் தீண்டிடல் நெருப்புணர்ச்சி கொளுத்துவானால் எங்கனும் மருகி அந்த அக்னியானது அந்த ஊர் சுட்டு வட்டாலதும் மருகுமா எந்த அளவுக்கு கோடி விற்கலை நல்லதா ஒரு வில்லு நேரத்தில் வந்ததுன்னா எவ்வளவு தூரம் இருக்கு அதனால கோடி வில்லு நீளமே அவ்வளவு இருக்கும் அவ்வளவு தூரத்துக்காக பரவாயில்லாம் அதனால் செறிவு செய்யும் அத் தேசம் என்று ஓதினார் என்று திருமூலம் முதலான திருவள்ள சொல்லியிருக்கிறார்கள் அதனால் இன்னும் சொல்றார் முன்னமே பாகமாம் ஊரல் தீயினால் பின்னரும் பேசிடாய் அன்னதே ஊழல் அறிவாளட்டது பின்னி நீச்சுடுவது பழைய ஆகுமா ஏன் சுடப்படாதுங்கிறது காரணம் சொல்ற முன்னமே பாகமாம் ஊரல் தீயினால் சாதம் ஊரலன்னா இங்கே சா சாப்பாட்டுக்கு பேரு சோறுக்கு முரலன் ஊரலன் பேருண்டு ஊற வைக்கிறதுனால ஓரம் அந்த சாதம் வெந்து போச்சு பக்குவம் ஆயிடுச்சு மீண்டும் தண்ணி கொத்தி கொதிக்கொச்சிக்கிட்டே இருந்தேன் என்ன இருந்தாரு சாப்பிடமா அது போல என்ன முன்னமே பாகமாம் ஊரல் தீயினால் பின்னரும் வேக வேண்டிடுமோ பேச்சிடாது இன்னொரு வேகணுமா சரியில்லை அப்படிங்க அண்ணதே அப்படி போல் இவுடல் அறிவால் அட்டது இந்த சரீரமானது தத்துவ ஞானத்தினால அந்த சஞ்சித்தம் மட்டும் நாசமடையில் சஞ்சீதத்துக்கு தங்க வச்சுருக்கின்ற சரீரமும் நாசப்படையுது எரிக்கப்படுது எதுபோல் சொன்னால் முன்னாலே எரிஞ்சு போச்சு அதாவது சஞ்சிதம் எரிஞ்சு போச்சு அவர்களில் பகவான் ஒன்று அதோட ஆகாமியும் போயிடுச்சு பிரார்த்தம் இருக்கு இது விஷய விஷ்ட ஆவரணம் பேர் இது எழுந்து போச்சு தான் கூட சில காலம் பிரார்த்தம் அனுமிக்கிறதுக்காக ஈஸ்வரன் அனுபவி கொடுத்துருக்காங்க அது உதாரணம் பாரதத்தில் உண்டு அர்ஜுனுடைய யுத்தம் காலத்தில் பிரம்மாசுரம் உள்ள முதலான போட்டாங்க எதிரிகள் போட்டு கூட அந்த தேர் ஒன்றும் எரியலை கண்ணபுரா இருந்ததுனால ஏன் தாக்கலை யுத்தம் முடிஞ்சது இவர் சங்கல் பண்ணார் நான் இருக்கிறதுனால பிரம்மா செயல்படப்படாதுன்னு த சங்கல் பண்ணிட்டார் யுத்தம் முடிஞ்சது முடிஞ்ச உடனே அர்ஜுனா சீக்கிரம் இறங்கினார் ஏன் அதுக்குள்ள அவசரம் இறங்குன்னா இறங்கலை உடனே எரிஞ்சு போச்சு ஏன் அப்படின்னு சொன்னால் ஏன் ஏன் விழிஞ்சவன்னா எத்தனையோ கடுமையான ஆயுதங்கள்லாம் போட்டிருக்காங்க நான் சித்த முடிவு வரைக்கும் இந்த தேர் எரியப்பட சங்கலம் பண்ணேன் அதனால் எரியல நீ இருந்தது ஒன்றையும் எரிச்சிருக்கேன் நான் இது இது வெதற்கு உடன்பாடான அப்படி போல் தத்துவ அந்த சஞ்சித்தம் மட்டும் நாசம் அடையலை ஆகாம நாசம் அடைஞ்சிருச்சு நிச்சயமும் போயிடுச்சு பிராரதமும் நாசம் அடைஞ்சிருச்சு இருந்தாலும் இன்னும் பிராரதம் பலம் இருக்கிறதுனால ஆண்டவன் கொஞ்சம் வாய்தாக கொடுக்குறாரு அது இது வெந்து போனந்தான் ஆக வெந்து போனதை மீண்டும் வேக வச்சா என்ன அர்த்தம் சா சாதம் வெந்து போன சாதத்தை மீண்டும் வேக வச்சா சாடு முடியுமா அப்படி போல குற்றம் தானே அதனால் குற்றம் அதனால் அன்னதே இவ்வளவு அறிவால் அட்டது பெண் இணை சுடுவது பிழையே ஆகுமா மீண்டும் சொன்ன பிழை தான் அப்படிங்கிறது தாய்மான சுவாமியை அந்த ராமநாபுரத்தில் சுட்டு போட்டாங்க தெரியாமல் அதனால் அந்த பக்கத்து மழையை பெய்யா இருந்துக்குவாங்க இது நம்ம ஊர் பொறுத்த வரைக்கும் வங்காளத்தில் ராமேஸ்னர் விவேகானந்தர் சுட்டிட்டு வந்துட்டாங்க அதன் பிறகு இப்ப பங்களாதேஷ் யுத்தமும் நடந்தது அங்கே பாருங்க இடம் இல்லைங்க கம்யூனிஸ்ட் முப்பது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் அவர்தான் இருக்கான் ஜெயிக்க முடியல கல்கத்தாவில் இன்றைக்கும் கலந்து தான் இருக்குமா ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த கிருமிலாம் திருமணலை அந்த அம்மா க கட்சி அந்த கட்சிக்கும் கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் தகராறு இன்றைக்கும் உண்டு அதனால் எப்போதான் தடை போட்டே இருப்பாக்கலாம் கல்கத்தாவுக்கு கூட தகராறு தான் இங்கே கல்கத்தாலே சுடுதா இருக்குங்க இன்றைக்கும் தகராறு தேரில்லையே எல்லாம் பிராமணர் தான் மடாதிபதிகள் எல்லாம் சுற்றுலாம் தான் வச்சுருக்காங்க பிராம விட்டு உணர்வே பரமதே தெளிய கூறன் மாத்திரங்கலை ஞானம் சார்ந்துணர் வரித பரணையோர் தன்றி சாற்றின வைக்கமாந்தளமே பைரகதீபம் முப்பத்தாளா பாட்டுக்கு ஓதாரிகை இலக்கணம் யாது என்று கேட்ட சீடனை நோக்கி கூறுகின்றார் காலடி சீன யாது ஒன்று இருக்கேன் என்பது விசாரிக்கும் விதத்தில் ஞானம்தான் அபரஞானம் இரண்டு பிரகாரமாய் இளங்கான் அபரம் பரம் என்ற இரண்டு பிரகாரம் பரமன்னா மேலானது அபரம்னா கீழானது அதான் பரோட்ச அபரோச்சன்கிற அந்த அபரஞான பரஞானங்களின் இலக்கணம் யாதெண்ணின் இரண்டின் உள்ளும் ஆராயப்பட்ட வேதாகமதலிய கலைகளை யோதி உணர்ந்து பொருள் நிச்சயம் பண்ணுதல் அபரஞானம் சாஸ்திர அபியாசத்தினால பிரபஞ்சம் பிரபஞ்சம் மத்திய நிச்சயம் தான் உயிரானது பரவுடனே கலந்து ஐக்கம் கூடுதலை நுண்ணிதாக அறியும் அறிவே பரஞ்சான அதாவது கோடசன் இவனுக்கு ஹான் செய்தன கோடசனும் ஈஸ்வனுக்கு ஹட்சான செய்தனும் ஆகிய கிரகமும்